எல்லாம் ஜெயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வெல்லாந்தனை ஏத்தி அரகர நம பார்வதி பதையை அரகரமகா தேவ கோபிகாரமண கோவிந்த கோவிந்த வெற்றிவேல் முறியனுக்கு அரோகரா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் ஞானமே வடிவமான விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் விதுரர் இருந்து என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம் ராஜராஜாக்கள் அழைத்தபொழுது அங்கெல்லாம் செல்லாத இறைவன் விதிராழ்வார் மாளிகைக்கு பிரயாணமானார் எதிர்பார்க்களை எதிராழ்வார் அன்பு எங்கிருக்கிறதோ அங்கு ஆண்டவன் தேடுகினு வருவார் இறைவன் வந்தவுடனே விதிராழ்வார்கள் கையும் உடல காலும் உடல அண்டவனே இந்த ஏழை குடிசைக்கு வருகி தந்தீரா சுவாமி என்று மகிழ்ச்சியினாலே பார்க்கடல் செய்த தவத்தை இந்த குடிசை செய்தாதோ ஆதிசேஷன் செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ ஆலிலை செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ வேதங்கள் செய்த தவத்தை இந்த குடிசை செய்ததோ என்று மனம் மகிழ்ந்தி பாராட்டி பாராட்டி புகந்தி புகந்தி பேசுகிறார் துள்ளி குதிக்கிறார் ஓடுகிறார் ஓடி விழுகிறார் எழுகிறார் அழுகிறார் சிரிக்கிறார் பேரானந்த நிலை வித உங்கள் வரவேற்பெல்லாம் பலமாக இருக்குது ஓலியா நகரத்திலே இருந்து அத்தியினாபுரி ரெண்டு நாளா தேர்ல வர்றேன் வழியில ஒரு ஹோட்டலும் எந்த ஹோட்டலும் இல்ல கடும் பசி கண்ணை மறைக்கிறது காதை அடைக்கிறது ஏதாவது உங்க வீட்டில் உள்ள பழைய கஞ்ச ஊத்துவீங்களா ஆஹா ஓஹோன்னா பசி அடங்குமா ஆயன் என் வந்த இறைவன் உணவருந்தவும் சம்மதித்தான் யாருங்க ஆண்டவரை சீக்கிரம் விருந்து தயார் செய்யுங்கள் சமையா டென்ஷன் ஆயிட்டான் அறுபது லட்சம் பேர் அத்தினாபுரி மக்கள் பகவானோடு தோராய கண்ணகி அதனால சமையல்காரர்கள் ஈடுபடுகிறார்கள் அத்தினாபுரி பஜார்ல அத்தனை அத்தனை எடை போடாமல் மொத்தமொத்தமா விலை பேசி வேக வேகமா ஆண்டவன் சொன்னார் அந்த சமையலாகி என் உதவாது உங்க வீட்டில உள்ள பழைய கஞ்சாது ஊத்துங்க திரும்பி திரும்பி ஏன் பழைய கஞ்சி பழைய கஞ்சி விதிராழ்வார் மாளிகைக்கு பகவான் போறதுக்கு பல காரணம் துரியோதனையும் விதிராழ்வாரும் ஆகாது விதிராழ்வார் வீட்டுக்கு போய் துரியோதன மாளிகை போனா அதுவே அவனுக்கு கோபம் வரும் அதன் காரணமா விதிராழ்வார் கையில் இருக்கிற வில்ல ஒடியும் விதிராழ்வார் ஆழ்ந்த பக்தி உடையவர் பகவான் மேலே அவருக்கு ஒரு வாரமா உடல் குறைவா கஞ்சி சாப்பிட்டுங்கிறார் அந்த மீதி கஞ்சி சாப்பிட்டு அவருக்கு இருக்கிற வியாதியை போக்கணும் பல தேசத்து ராஜாக்கள் விதிராழ்வார் மாளிகையிலே பலமுறை செல்வார்கள் ஆலோசனை கேட்பார்கள் அரசியல் பேசுவார்கள் சாப்பாட்டு நேரத்துக்கு வெளியே போடுவோம் அவர் வேலைக்காரி பிறந்தவர் என்ற காரணத்தினாலே அரசர்கள் விதிராழ்வார் வீட்டில் சாப்பிட்றதில்லை அதனால பகவானே விதிராழ்வார் வீட்டில் சாப்பிட்டு அவருக்கு பெருமை தடணும் என்று எண்ணினார் சதுர்பூஜை தரிசனத்தை விதிராழ்வாரி தர வேண்டும் என்றும் இறைவன் திருவுள்ளம் பற்றினான் இத்தனை காரணங்களாலே பகவான் அங்கே விஜயம் செய்திருக்கிறான் அண்டவனே உங்களுக்கு போய் நான் பழைய கஞ்ச கொடுக்கிறதா வேற வழி இல்லாம பகவான் வற்புறுத்துறாரே என்று பழைய கஞ்ச கொடுத்தார் அதை சாப்பிட்டு முடித்தார் பகவான் விதிராழ்வாருக்கு இருந்த வியாதி பறந்தது வேலைக்காரன் ஓடி வந்து பவ்யமா வாயில கைய வைத்து விதிராழ்வார்க்கு ஐயா சமையல் தயாரின அறுபது லட்சம் பேருக்கும் இந்த ஆறு லட்சம் பேர் பரிமாறான் பகவானுக்கு விதிராழ்வாரே பரிமாறுகிறார் சாப்பாடு பகவான் செய்யறது நெவேத்தியம் அதனால அவர் உள்ளன்போடு எப்படி சாப்பாடு போடுறார் பாருங்க கோவிந்தமே ஐ கோவிந்தமே கோபாலா அய்யனை கோவிந்தமே ஐ கோவி ஆவால மூன்று மூட அகலம் மாதிக் கொண்டு அன்பான வளையிலே எதிர பரப்பி சிவன் சம்பானல்லே ஆயிரத்தன்காலம் சுதறாமல் பதறாமல் பச்சரிசி குத்தி ஆவின் பால் குடம்பிட்டு தலிகை அதி செய்து அன்பான புலியண்ணம் தயிரமாக கோவிந்தமே ஹரி கோவிந்தமே உணவருந்துகிற பொழுது வாழை இலையிலே உணவருந்தினால் மிக மிக நல்லது அந்த வாழை இலை கூட குமரி மடல் என்பார்கள் மஞ்சள் நிறத்திலே இருக்கிற கொழுந்து இலையிலே சுட சொட சாப்பிடுகிற பொழுது அந்த இலையிலே இருக்கிற ஒரு விதமான வியாதி போகுகிற ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அது அந்த பழங்காலத்திலே நமக்கு இந்த பாடல் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் சாப்பாடு எதையெல்லாம் சாப்பிட்டால் உடல் வியாதி இல்லாமல் இருக்கும் என்பதை அடுத்த பாடலை கவனிக்கிற பொழுது புரியும் தாவிய வாழக்காய் கத்தரிக்காயும் தமிட்டங்காய் புடலங்காய் பாவற்காய் மூன்றும் சுவையான வெண்டக்காய் பரங்குக்காய் மங்காய் துவையான கொத்தவாறு பிக்கையே கோவிந்தமே அரி கோவிந்தமே கோபாலாணை இரட்டிப்பாயே மிளகு சட்ட உடம்புக்கு மிக மிக நல்லது மிளகில பல வைத்திய குணங்கள் எல்லாம் உடைய மருத்துவ பொருள் ஆகினாலே உணவிலே கூட மிளகை கலந்து கொள்ள வேண்டும் கிச்சளி எண்ணம் வாழைக்காய் கத்தரிக்காய் நாசத்து உடையது தமட்டங்காய் புடரங்காய் பச்சை காய்கறிகள் வரிசையிலே வருகிறது பச்சை காய்கறிகள் தினமும் சாப்பிட்டா வியாதிகள் குறையும் பாகற்காய் பாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நாம் உணவிலே உட்கொள்ள வேண்டும் செய்வ உணவாக நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதை பகவானுக்கு நைவேத்தியம் என்ற விதிராழ்வார் மூலமாக இங்கே கருத்து வெண்டைக்காய் மூளகி நல்லது இப்படி பல பதார்த்தங்களை உடைய உணவை இறைவனுக்கு படைக்கிறார் விதிராழ்வார் அவரக்காய் விழுதலங்காய் வாழக்கீரை அறக்கீரை சிறுகீரை வந்தையும் முத்தி மரவள்ளி பெருவள்ளி செவ்வள்ளி கூட தோமான பிள்ள பிறண்டையும் சத்து தப்பாலம் குழம்பு மது பச்சரி தோரம்பாரு கூட சகல பாராட்டம் கோவிந்தமே ஹரி கோவிந்த மேபாலா அரியனை இரட்டிப்பாயே கோவிந்தோவி இதுல கீரை வகைகள் அதிகமாக வலியுறுத்திருக்கிறார்கள் உணவிலே தினமும் ஒரு கீரை சாப்பிட்டா மிக மிக நல்லது பொன்னாயண்ணீரை கண்ணுக்கு நல்லது சிறு கீரை இரும்பு செத்து அரகீரை உடம்புக்கு குளிர்ந்து நிலை வராமல் பாதுகாக்கிறது தண்டிக் உடையது ஒரு கீரையிலேயும் ஒரு ஒரு மருத்துவ குணம் உண்டு என்பதனாலே தினமும் அவசியம் கீரை வகைகளை சேர்த்து சாப்பிடுவர்களுக்கு வியாதிகள் அதிகம் வராது சொல்லும் ரசம் பெப்பாழம் அம்பாழம் கூட வசமான வட துவசை அப்பாழம் தரமான ஆயிரம் தேங்காய் உரைத்து அதிரசம் பீயுண்டு லட்டுண்டு கோவிந்தமே ஹரி கோவிந்த விருந்திலே நெய் சிறப்புடையது நீரில்லா நெற்றிப்பாள் நெய் இல்லா உண்டிப்பாய் என்பது ஒளவையாருடைய கருத்து அதனாலே பகவானை நெய் பரிமாறப்படுகிறது ரசம் ஜீரண சக்தி மோறு உடம்பு குளிர்ச்சியை தரக்கூடியது பாயாசம் இணைப்பு விருந்திலே கலக்க வேண்டும் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிற வழக்கத்தை அந்த கால பாடலிலே தெரிவிக்கிறார்கள் அதனாலே வெந்நீர் உணவுக்கு பிறகு வாழைப்பழம் விருந்திலே சிறப்புடையது மாம்பழம் நார்சத்துடையது படை துவாசை அப்பழம் பேரழி ஒன்று விடாமல் என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்கிறார் விதிராவிழர் விருந்தோடுல்லாமல் தரமான தேங்காய்கள் உடைத்து பகவானை பூஜையும் செய்கிறார் இறைவனுக்கு உடைகிற தேங்காய் தரமான உடையதா என்பதை பரிசோதித்து வாங்க வேண்டும் தவறி அது கெட்டு போயிருந்தா பெரிய மனக்குழப்பம் எல்லாம் வேண்டாம் வாங்குகிற விழு முடிந்த வரையிலே வாஜைக்கு தீபமுடன் சாம்ராணி தரமான சுண்ணம்பு நேரானம் ஜாதி காங்கும் அப்பூவம் சாம்ராணி தைலமுடன் அத்தர் பன்னீரும் ஆதி மூல பிரம்மம் அவர் முன்பு வைத்து அலங்கார தீபத்துடன் ஆராதனை செய்வேன் கோவிந்தமே அரி கோவிந்தமே கோபாலா அடிய கோவிந்தமே அரி கோவிந்தமே பகவானை சாம்ராணி காட்டுதல் பக்தி கற்பூரம் ஏற்றுதல் வாசனை திரவங்களெல்லாம் கொடுத்து மகிழ்கிறார் எதிராழ்வார் அந்த விருந்திலே பகவானுக்கு பாயாசம்னா அதிக விருப்பம் என்பதை தெரிந்து கொண்டு அண்டா பாயாசம் எட்டாந்து வச்சு முகந்து முகந்து உத்தரார் எதிராழ்வார் பாயாசம் தண்ணியாதான் இருக்கணும் அதை வாழை இலையில தான் சாப்பிடணும் பாயாசம் ஒரு சுவைன்னா வாழை இலையிலே சாப்பிட்றது ஒரு சுவை நக்கல் பரிகல் சுவைத்தல் கடித்தல் என்பதிலே அப்படி சுவைத்து பகவான் சாப்பிட்றார் நாலு பக்கமும் பாயாசம் ஓடுறது இன்னும் இரண்டு கரங்களை வரவழைத்துக் கொண்டான் எம்பெருமான் சதர்புஜ தரிசனம் பார்த்து மகிழ்கிறார் குஜிராழ்வார் ஆண்டவனே நாராயணா கோவிந்தா கோபாலா இந்த காட்சியை பார்க்க நான் என்னே தவஞ்செய்தே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலங்கள் அச்சுதா அமர ரே ரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் என்று இறைவனை அளவு கடந்தி புகந்தி பாராட்டி மகிழ்ந்தி பேரானந்த நிலையை அனுபவிக்கிறார் எதிராழ்வார் பாயாசம் சாப்பிடணும்னா இன்னும் இரண்டு கரங்களை வரவழைத்தார் சதுர்புய தரிசனத்தை எதிராழ்வார்கள் தர வேண்டும் என்று இறைவன் திருவுள்ளம் பற்றினான் பார்த்து மகிழ்கிறார் பாயாசம் முடிந்தவுடனே மலைவாழப்பழம் ஒரு தார் கொண்டு வந்து வச்சான் பகவானை பார்த்து அந்த சாந்த முகம் கருணை கண்கள் தரிசனம் செய்திகினே மகிழ்ந்த எதிராழ்வார் உரித்த பழத்தை நுழுவட்டார் தோலை பகவான் கையில் கொடுத்தார் அடடா என்னே எதிராழ்வாருடைய பக்தி என்று பார்த்து கொண்டே தோல் என்று கவனியாமல் இறைவனும் வாங்கி சாப்பிட்டார் சாப்பிட்ட ஆண்டவன் சொன்னார் மாமான எத்தனையோ பழம் சாப்பிட்டுருக்கிறேன் இந்த பழம் மிக மிக சுவையாருது இன்னொன்னு கொடுங்கன்றாராம் இதுல மறுபடியும் உரித்தார் பழிவினது தோலை கொடுத்தார் மறுபடியும் பழம் அழிவினது தோலை கொடுத்தார் திரும்பி கீழே பார்த்தார் விதராழ்வார் அடரே நான் போட்டு தோலை கொடுத்தன பகவான என்று வருந்துகிறார் விதுர மாமன் இங்க கொடுத்தீர்கள் தோல் என்று எண்ணியா கொடுத்தீர்கள் இல்லை சுவாமி பழம் என்று எண்ணி கொடுத்து விட்டேன் பழம் என்று எண்ணி கொடுத்ததினாலே நான் சாப்பிட்ட அனைத்தையும் பழமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பகவான் திரும்பி பார்த்தா கீழே உள்ளதெல்லாம் தோளா இருக்குது உள்ள போனதெல்லாம் பழமாயிட்டுதான் பகவான் எதையும் எப்பவும் எப்படியும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவர் அதன் பிறகு செய்து பகவானை பஞ்சனையிலே ஓய்வெடுக்கச் செய்து தாம்பூலன் தரிக்கச் செய்து அருகிலே போய் பவ்யமா அமர்ந்து எதிராழ்வார் அண்டவனே அத்தியினாபுரி நகரம் வரையிலே நீங்கள் வரையை தந்திருக்கிற ஏதாவது காரணம் இருக்குமே அடியேன் தெரிந்து கொள்ளலாமா நாளை காலையிலே துரியோதன சபையிலே பாண்டவர் சார்பாக ராஜ்யம் கேட்கப் போகிறேன் பாண்டவருக்காக நாடு கேட்டு தூதனாக வந்திருக்கிறேன் நாளை துரியோதனத்திலே கேட்கப் போகிறேன் முகம் ஆடிட்டது எதிராழ்வார்கள் ஆண்டவனி இவனத்தில நாடு கேட்க வந்தீர்கள் ஏற்கனவே உலக மகா முனிவருக்கு சொன்னேன் பதில்தானே உங்களுக்கும் சொல்லுவான் உங்கள் பெருமை அருமை தெரியாதவனாயிற்றே உங்களை எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று கூட அவன் தெரிந்து கொள்ளாதவன் அதற்காகவா நீங்கள் வந்தீர்கள் என்று எண்ணி எண்ணி வருந்தினார் நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம் வேதனை அடைய வேண்டாம் நாளை தூது போய் நாடு கேட்கிற பொழுது கொடுத்தால் அவன் வாழ்வான் கொடுக்க மறுப்பானால் குருட்சேத்திர பூமியிலே வரையறுக்கிற போரிலே பீமஜேனன் கதையினாலே அவன் தலையில் அடிக்கப் போகிற அடி மூளை சிதறி வாய் வழியாக வெளியில் வந்து விழும் அகையினாலே நீங்கள் வருந்தாதிரிகள் ஓய்விடுங்கள் என்று சொல்லி பகவானும் ஓய்வெடுத்தார் எதிராழ்வாரும் ஓய்வெடுத்தார் அமைதியானது அத்தினாபுரி மறுநாள் காலை விடுகிறது எல்லாரும் எழுந்து அவரவர் காலை எல்லாம் முடிக்கிறார்கள் பகவானும் காலை கடன்களை முடித்து இறை வழிபாடு செய்கிறார் சிவ வழிபாடும் செய்கிறார் சூரிய நமஸ்காரம் என்றாராம் பகவான் எல்லாரும் அதிகாலையில் சூரிய உதய காலத்திலே பார்ப்பது கண்ணுக்கு நல்லது நல்லவரி கட்டவர் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா ஜீவராசுகளையும் வாழ்விக்கிறவர் ஆதித்த பகவான் சூரியன் துரியோதனன் எழுந்தான் காலை கடன்களை முடித்தான் புறப்படுகிறான் தான் வாழ்கிற சபையிலே இருந்து சட்டசபைக்கு பொருட்டான் கிதொம்பு என்று ஒரு வாத்தியம் துரியோதன அரசைக்கு வருகிற பொழுது உயர்ந்த இடத்திலே நின்று கொண்டு வாசிப்பார்கள் அத்தியனாபுரி நகரம் முழுவதும் கொழுக்கும் அது காற்ற என்ன அடையாளம் துரியோதன அரசைக்கு போய் கொண்டிருக்கிறார் அடையாளம் அது காட்டுடனே விதிராவிழார் சபைக்கு போயிட்டார் துரியோதனன் வந்து திரும்பி அமர்ந்து அனைவரையும் பார்த்து கையசைத்தான் அதன்படி எல்லாரும் அமர்ந்தார்கள் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் துரியோதனனையே கவனிக்கிறார்கள் எந்த நாட்டுக்கு வரி குறைக்க போகிறார் எந்த நாட்டுக்கு வரி ஏற்ற போகிறார் என்ன பேச போகிறார் பத்திரிகை நிருபர்கள் அத்தனை பேரும் உலகமே கவனிக்கிறது துரியோதனன் என்ன பேச போகிறார் காலை நேரம் துரியோதனம் பேசுறார் பாருங்க காவல் மன்னவர் முகங்கள் தோருமிரு கண் பரத்தி அமர் கருதுவார் வலின் கண்வரு தூத நாம் இடைய நின்று நம்ம அவையில் எழுதினார் ஓவலின் பிரியது சென்று கன்று தொழுதுறவு கூறினில் உங்கள் ஊர் தீவலம் செய்யப்பன் என்று நனி சீரி நான் முறைமை மாறினா ராஜாக்களை நேற்று என்னை பார்க்க வந்த கிருஷ்ணன் நேரா வராமே என் சித்தப்பன் எதிராழ்வார் வீட்டிலே விருந்து சாப்பிட்டு இன்று காலை வருகிறானாம் என்னை மதியாத அந்த கிருஷ்ணன் வருகிற பொழுது யாரையுமே மதிக்க கூடாது யாராவது எழுந்து வாங்க கிருஷ்ணா வர வேண்டுமென்று பேசுவீர்களானால் மரியாதை செய்வீர்களானால் எழுந்து வரவேற்பு செய்வீர்களானா உங்கள் அரண்மனை கொளுத்துவேன் உங்கள் ராஜ்யத்தை நாட்டை கொளுத்துவேன் தீட்டு கொளுத்துவேன் அத்தனை பேர் நடுங்கினார்கள் அதிகாலை நேரம் பேரரசன் வாய்திருந்து என்ன சொல்லப் போகிறான் பேசப் போகிறான் என்று எதிர்பார்த்திருந்தா பகவானுக்கு வரவேற்பு செய்தா அவங்க வீட்டு கொளுத்தவே நாட்டை கொளுத்து சொல்லி முடித்த கொஞ்ச நேரத்தில் பகவான் நுழைறார் துரியோதன்தான் முதல்ல பார்க்கிறான் பார்த்தா வாங்கன்னு சொல்லணும் எப்ப வந்தீங்க பார்க்காதவனை போலே மேல பார்த்தானா பகவான் சிந்துகிறார் மேலதாண்டா சீக்கிரம் போக போறேன் நான் அனுப்பிக்கிறேன் என்று உள்ளே நுழைந்தார் அரசர்கள் உடம்பெல்லாம் அவர்கள் பதட்டம் அடைகிறது அகில உலக நாயகன் பகவான் வருகிற பொழுது இப்படியா நாம் அவமதிப்பது துரியோதன உத்தரவு இப்படி கடுமையா இருக்கிறது பீட்மாச்சாரி பார்த்தார் அவர் எழுந்தார் துண்ணு கங்கை மகனு மன்னர் மன்னனை ஒ மன்னும் வந்து சேவடி வணங்கினார் கண்ணனன் தலகவிந்திரன் அழன்றுளும் சகுனி கருகினான் முன்னன் என்றவர்கள் இட்ட பீடமிச மொய்த்துழாய் முகிலும் எதின கங்கை மகனாயிருக்கிற பீட்மாச்சாரி எழுந்தி பகவானி பகவானி வரவேண்டும் வரவேண்டும் அவர் வரவேற்பு செய்தார் உட்கார்ந்து துரணாச்சாரி பார்த்தா இப்ப பீட்மாச்சாரி மாளிகையை கண்டிப்பா துரியோதனம் கொல்த்த போறான் அந்த மாளிகை எரிந்தா பக்கத்தில் இருக்கிற என் மாளிகை நெருப்பு பூச்சி பகவானை அவமதித்தோம் என்ற பழியோட மாளிகை எரியதை விட பகவானை செய்துட்டு மாளிகை எரிந்தா போதுன்னு துரோணர் எழுந்தார் வரவேற்கிறார் கோபாலா வரவேண்டும் பெருமானி என் மாளிகை நெருப்பு பிடிச்சி கிருபாச்சாரி எழுந்தார் அசுத்தமா எழுந்தார் கிருபாச்சாரி இன்னும் இருக்கிற அத்தனை பெரியவங்களும் ராஜாக்கள் அத்தனை பேரும் எழுந்து எழுந்தி பகவானை வரவேற்பு செய்கிறார்கள் கர்ணனோ தலை கவிழ்ந்திருந்தனன் கர்ண இரட்டிப்பு நிலையை கடைபிடிக்கிறார் பகவான் பார்க்கிறதுக்கு தலை கவிழ்ந்தபடியே நம்மை வரவேற்பு வரவேற்கிறான்னு தோன்றுதான் துரியோதனம் பார்க்கிறதுக்கு மற்ற எல்லாரும் என் பேச்சு கவிழ்க்காம கூட கர்ணன்னா எழுந்திருக்க துரியோதனம் பார்க்கிறதுக்கும் சரியா இருக்குது பார்க்கிறதுக்கும் சரியா அழன்றி உள்ள ஜகுனியானவன் உள்ள அப்படியே தேஞ்சிற்றுதான் கொடியவர்களே ஒரு ராஜானா துரியோதனம் பேச்சு கேட்கிறான் எப்பேற்பட்ட கடுமையான உத்தரவு போட்டான் அத்தனை பேர் எழுந்து வரவேற்கிறார்களே ஆணவத்துக்கும் ஒரு அழகு உன்றி துரியோதன அழகடந்த ஆணவத்தோடு இங்கு நடந்து கொள்கிறான் அவன் ஆசன அருகிலே போய் நின்றார் முதல் படியில காலை வச்சு அப்படி அசைத்தார் பாருங்க குப்பரை வந்து துரியோதனுக்கு விழுந்தான் மருமகனி அத்தனை தேசத்து ராஜாக்களும் எந்த இடத்திலேயே என்னை வரவேற்றார்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இல்லையா மாமனார் என்ற முறையிலேயே திருவடியில் எழுந்து ஆசி பெறுகிறாய் என்னே அடக்கம் என்னே அடக்கம் அடே அப்பா அடே அப்பா உன்னை போய் மரியாதை தெரியாதவன் என்று வெளியிலே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரே வெறுப்பு கோபம் ஆயிட்டது எழுந்தான் கிட்ட ஆசிரத்தில் உட்கார்ந்தான் என்ன நடந்ததனே தெரியல எப்படி விழுந்தன்னே தெரியல பேசுகிறான் பகவான் அடே இடையா ஆமா அண்டா துரியோதனா உங்களுக்கு இல்லாம நான் பாண்டவருக்கு இல்லாமே இடைநிலைதான் கடைபிடிக்க முடியும் படைக்கும் தொழில் செய்கிறார் அழிக்கும் தொழிலை சிவாம்சமாயிருக்கிற ருத்ரமுத்தி செய்கிறார் இடைப்பட்ட தொழிலாயிருக்கிற காக்கும் தொழில் நாராயணாயிருக்கிற நான் செய்கிறேன் அதை எப்படியோ என் ரகசியம் தெரிந்து கொண்டு பேசுகிறாயே துரியோதனா பலே பலே என்று பாராட்டினார் மடையாற்றினான் உண்மை துரியோதனா நீ செய்கிற துன்மைகள் எல்லாம் வந்தி பாண்டவரை தாக்காதவாறு குறுக்கே மடையாக இருந்து காப்பாற்றுகிறேன் இதை தெரிந்து கொண்டு மடையா என்கிறாயே சபாஷ் புரங்கால் பிடித்தவன் என்ன உண்மை துரியோதனா பெற்ற தாய் தந்தையா இருக்கிற வசூதாவர் ஜாவகிக்கு மகனாக வளராமே நந்தகோபர் யசோதிக்கு மகனாக போய் வளர்ந்தவன் பெற்ற திருவடிகளை பற்றி வளராமல் வேறு தாய் தகப்பனுக்கு புறம் காலாயிருக்கிற வேறு தாய் தகப்பன் திருவடியை பிடித்து வளர்ந்தேன் என் பிறப்பு ரகசியங்களை தெரிந்து கொண்டு என்னை புறங்கால் பிடித்தவரே என்று சொல்லிவிட்டாயே என்னே ஆச்சரியம் என்னே உன் அறிவுத்தரார் அவன் திட்டான் துரியோதனை பகவான் அழகா அழகா ஒரு ஒரு பொருள் சொல்லி நினைக்கிறார் துரியோதனால இப்போ பண்ண முடியல ennil ninnil ari bejamilla idu ennil ninnil adi vennino ennil ninnil varu bejamilla idu ennil ninnil adi ennino minnin minnilagu viranadum padaviduran vandadir vilambenaan vunnil innam uladondru panja varu raikka vanda oru thoodanyaan நெஞ்சில் என் அரிசில் உன்றில் என்னுடன் வெறுக்க எண்ணுவது நேதிய என்னை பார்க்க வந்த கிருஷ்ணா நேரா வராமின் சித்தப்பன் வீட்டிலே என்ன விருந்து துரியோதனா என் வீடு உன் வீடு என்ற பேதமெல்லாம் உனக்கு உண்டு எனக்கு இல்லை பேதமில்லாதவன் நான் அது மட்டுமில்லை வலிய வந்தி அழைத்து சென்று விருந்தளித்தான் விதர் அங்க நான் ஏன் சாப்பிட்டு வந்தேன்னா பாண்டவர் சகாயனாக பாண்டவர் தூதனா வந்திருக்கிறேன் அரசு கொடுக்க மறுப்பாயானால் நாடு கொடுக்க மறுப்பாயானால் யுத்தம் வரும் யுத்தத்திலே நான் பாண்டவர் பக்கம் முன் வீட்டிலே உணவர் வந்து பாண்டவர் பக்கம் போனா உண்டை வீட்டு இரண்டகங்கள் பாவம் வராதா அதனாலதான்டா எதுக்கு இருக்கட்டும் அங்கேயே சாப்பிட்டு வந்தனர் என்ன அர்த்தம் இரண்டகம் செய்ய போறார் அர்த்தம் என் வீட்டில் நான் அனுப்புகிற அரிசி சாப்பிட்டா இரண்டகன் இல்லையா பேசணும் என்று கோபித்தான் பகவான் சொன்னார் துரியோதனா பாண்டவர் அனுப்பின ஒரு தூதுவன் என்னையே விரோதியாக பாவிக்கிறாய் என்னையே பகைவனாக கருதுகிறாய் உனக்கும் எனக்கும் எத்தனை ஒற்றுமை உண்டு தெரியுமா துரியோதனா இளம் பிராயத்திலே ஆயுறுபாடியிலே விளையாடி மகிழ்கிற பொழுது மண்ணெல்லாம் திண்டுறே நீந்தான் மண்ணு தின்னுறுகிறேன் நீ பங்காளி மண்ணே தின்ன நான் வீதி மண்ணு தின்ன பாம்பின் மேலே சையனும் ஆதிசேஷன் மேலே எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா கெஸ்ட் ஹவுஸ் பார்க்கடல் பஞ்சனை ஆதிசேஷன் பாம்பு மேலே ஓய்வடிக்கிறவன் உனக்கு பாம்பு கொடியாக இருக்கிறது கோபி பெண்கள் விளையாடுகிற பொழுது நீராடுகிற பொழுது ஆடைகளெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு கரையேறியே ஆடுங்கள் பாடுங்கள் தருகிறேன் என்று இளம்பராயத்திலே பெண்கள் மானத்தை வாங்கினவன் நான் நீந்தான் உறவு முறை பாராமே பாஞ்சாலி ராஜசபையிலே மானம் வாங்கினாய் மூன்று பேராயிருக்கிற எங்களுக்கு ஒரே தங்கை பேரு சுபத்திரை துரியோதனா நூறு பேராயிருக்கிற உங்களுக்கு ஒரே தங்கை பேரு திச்சலை தாய் மாமன் எனக்கு ஆகாதவன் என்னால என் மாமன் மாண்டு போனான் மாமனாலே நீ மாலை போற உனக்கு தாய் மாமன் சரியில்லை எனக்கும் தாய் மாமன் சரியில்லை வட மதுராபுரியை நான் அண்ணா இருந்து ஆட்சி பண்றேன் நீ தர்மர் இருந்து அத்தினாபுரியிலே நீ தான் ஆட்சி பண்றேன் மூத்தன் இருக்கிற போது இளையவன் ஆட்சி செய்யக்கூடாது சந்தரவம் சத்து பழக்கம் எனக்கு உயிரி காலிலே உண்டு கிருஷ்ணாதார முடிவிலே என் காலில் உயிர் பிரியும் உனக்கும் வலது தொடையிலே உயிர் உண்டு உயிர்நிலையில் பார்த்தால் கூட இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் மருமகனே துரியோதனா என் கரத்திலே நேரமும் புல்லாங்கோல் உண்டு உன் கரத்திலே நேரமும் செங்கோல் உண்டு எதிர்த்தவர்களை அழிப்பேன் வணங்கியவர்களை வாழவிப்பேன் நீயும் எதிர்த்தவர்களை அழிப்பாய் வணங்கியவர்களை வாழவிப்பாய் தேவேந்திர பூஜை செய்தார்கள் ஆயகுள்ள மக்கள் யாதோ மக்கள் அந்த இந்திர பூஜையை கோவிந்த பூஜை செய்யுங்கள் மழை நான் வரவழைக்கிறேன் என்று அடுத்தவருக்கு கிடைத்த அபிர்வாகத்தை தடுத்தவன் நான் தர்மருக்கு கிடைத்த இளவரசு பட்டத்தை தடுத்து நீ இளவரசு பட்டத்தை ஏற்றி அரைக்கு மாளிகை கட்டி பாண்டவரை அழிக்க முயற்சி செய்தாய் நான் வெண்ணை திருடியவன் நீ மண்ணை திருடியவன் நான் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் நீயும் பிறந்தது தாய் உடம்பிலே இருந்து வெளிவந்தாய் ஆனால் அதோடு உடம்பா வராமே உதிரமா வந்து மண்பாத்திரம் வெடித்து வியாசரே இரண்டாவதாக பிறந்தாய் பிறப்பு எனக்கும் இரண்டு இடம் உனக்கும் இரண்டு இடம் நான் வெண்ணை திருடி யார் மேலேயாவது பழிய போடுவேன் நீ வீமனை கொல்ல பல முயற்சி செய்து பல பேர் மேலே பழிவரும்படியா நடந்து கொண்டவன் ஆடை அலங்கார பிரியன் நான் நீயும் எந்த நேரமும் அலங்கார பிரியன் என்பது எல்லாரையும் தெரிந்து வரலாறு எனக்கு எட்டையும் மனைவிமார்கள் உண்டு துரியோதனா உனக்கு போக மாதல் உண்டு என் நண்பன் குசேலன் வாழ்வியின் வறுமையிலே வேதனை அடைகிற பொழுது என்னை வந்து சந்தித்த பொழுது அவனை குபேரனாக வாழ்வித்தேன் நீ நண்பன் கர்ணனுக்கு அரசாங்க பதவியைத் தந்து அரசு உரிமை தந்து உயர்ந்த நிலையை தந்து செல்வத்தை தந்து வாழ்வித்தாய் நண்பனை வாழ்விக்கிற விஷயத்திலே கூட இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் துரியோதனா ஒரு பத்திரி பெலாச்சாரம் சந்தர்ப்பம் அழியப் போகிறது இந்த தூது முடிந்தே சண்டை வரப்போகிறது தன்னாலே தன் குடும்பம் குலம் அழிவதிலே கூட நாம் இரண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறோம் அகையினாலே நம்முடைய இரண்டு பேருக்கு இருக்கிற ஒற்றுமையை பார்ப்பாய் என்ன விரோதியான் நினைக்காதே வந்த விஷயத்தை பேசுறாங்க அரவ மல்கிய பதாக யாய் மதி அமைச்சராய அரசு நல்லுடன் மதிக்கினும் பிற புரிந்த ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவருடன் நடந்து புற உண்ணினோம் இரவு உள்ளளவும் அதிகமுள்ளளவும் இவர்களே நரகிலே இதுவுரியோதனாந்த உலகத்திலே நாளை பிழை செய்தவர்கள் சூரிய சந்திரால் வரையிலே நரகன் செல்வார்கள் என்ன நாளை பிழை ஏன் கொஞ்சம் கவனிக்கணும் புத்தி சொன்னா துரியோதனுக்கு பிடிக்காது அப்படி சொன்னா ஜகினியா இருக்கணும் ஏற்றுக்கொள்ளும் அறிவுரை சொன்னா துரியோதனை பிடிக்காது நாடு கேட்கணும் பகவான் அதை விட்டுட்டு வேற பேசுறாரு காரணம் அவனுக்கு கோபம் வரணும்னே செய்கிறார் அமைச்சராயிருந்து அரசாங்கத்தை அழிப்பவர்கள் ஆசான் பேச்சை மறுக்கிற மாணவர்கள் செய்த நன்றியை மறந்தவர்கள் உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்தவர்கள் இந்த நான்கையும் பகவான் துரியோதனை அறிவுரையா சொன்னதுக்கு இன்னொரு காரணம் தருமரை இளவரசரா போட்டு துரியனை அமைச்சனா போட்டார் பீட்மாச்சாரி இவன் அந்த அரசாங்கத்தையே கவிழ்த்துட்டு இவன் அரசனாயிட்ட ஆசான் துணாச்சாரி பேச்சை அவன் எந்த காலத்திலையும் மதித்து கேட்டதில்லை பாண்டவர் செய்த நன்றியை மறந்து வனத்திலே பெரிய ஆபத்திலே மாட்டிக்கொண்டான் துரியோதனன் கந்தர்வன்கிட்ட காப்பாற்றி அனுப்பினான் தர்மராஜா உடனே அந்த நன்றியை மறந்து திரௌபதி தூக்கி வரும்படி மைத்துணனை அனுப்பினான் ராஜசுவை யாகத்திலே ரெண்டு வாரம் தங்கி சரியான விருந்தெல்லாம் சாப்பிட்டு வந்தவுடனே அவன் செல்லத்தை அபகரிப்பதற்கு திட்டம் அவனுக்கு பொந்துகிற அறிவுரைகள் அதனால் அவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாக வந்துட்டு கிருஷ்ண அறிவுரை போதும் வந்த விஷயத்தை பேசினா மறுபடியும் அப்பா சூதாட்டத்திலே இழந்த செல்வங்களை பாண்டவர் கேட்டு என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களில் சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுப்பாயானால் நான் மகிழ்வேன் அரசர்கள் பாராட்டுவார்கள் முனிவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் தேவர்கள் பெருமை அடைவார்கள் நீ நாடு கொடுக்க மறுப்பாயானால் தேவர்கள் கேலி செய்வார்கள் முனிவர்கள் சபிப்பார்கள் ராஜாக்கள் சிரிப்பார்கள் ஏன் நானே உன்னை வெறுப்பேன் நார் பகவான் துரியோதனம் சொன்ன நீளன் இருந்த மன்னக்கிழன் பலன் இனக்கிழன் போ இனகிழன் உரைத்த உன் மமொழி பொய்த்ததென்றர் புகழில்லை வேலை மரத்தொடையல் ஐவர் என் உடல் மிக திவென் சமர் விளக்கில இருக்கும் இடம் எனினும் இப்புவியில் யான் அவருக்கு அரசியினி கொடுங்க ஆ வெறுத்தால் என்ன தேவர்கள் நகைத்தால் முனிவர்கள் சபித்தால் ராஜாக்கள் கேலி செய்தால் கிருஷ்ண பாண்டவருக்கு ஈ இருக்கிற விடை மணிலும் இப்போவில் யான் அவருக்கு அரசு இனி கொடேன் ஏன் துரியோதனை சொன்ன ஈய விட எத்தனியோ ஜீவராசிகள் சிறியது சிறியது உண்டு ஈக்க ஆறு கால அந்த ஆறு காலையும் பூமி தேவியை நம்பி உடனே உட்காரதான் நாலு காலாலதான் இ உட்கார முதல்ல ஒரு காலை வைத்து ஊன்றி இந்த பூமி நம்மை தாங்குமா என்று பரிசோதித்து விட்டு மத்த மூணு காலை அப்புறம் பாருங்க ஒரு காலை ஊசி முனை மாதிரி அந்த இடம் கூட பாண்டவரை தரமாட்டேன்னு உறுதியாகவும் இறுதியாகவும் சொல்றான் ஆண்டவர் இப்ப முடிஞ்சு போச்சு அவன் ஈ இருக்கிற இடம் கூட தரமாட்டேன்னா திரும்பி இருக்கலாம் ஆனா தர்மர் கேட்பாராம் அவன் சொல்றான் ஆயிரம் அவர் ஏற்கனவே சொல்லி அனுப்பிருக்கிறார் அவன் பாம்பு மாதிரி சீர்னா கூட நீங்க நத்த வேகத்தில் தான் பேசணும் ஐந்து நாடு நீங்க கேட்டீங்களா தர்மராஜா கேட்பாராம் ஒரு தூதுவனுடைய கடமை அனுப்பின அரசனுக்கு நன்மை பயக்கிற வகையிலே வந்த அரசன்கிட்ட நகைச்சுவையா பேசணும் தொகுத்து சொல்லணும் தேவையில்லாததை நீக்கணும் தொகை தூவாத நோக்கி நகைச்சொல்லி நன்றி பயப்பதான் தூது என்று தமிழ்ப்பாட்டன் திருவள்ளுவன் கூற்று அதனால பகவான் அவன் உறுதியாக சொன்ன மறுபடியும் நியாயமா பார்த்தா பாண்டவர் தான் உலகம் சேரணும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றார் ஆனால் போனா போற நீ பாதி எடுத்துக்காதியாவது கொடுன்னார் அவன் மறுக்கிறான் ஐந்து நாடாது கொடு துரியோதனான் ஐந்து நாடா கிருஷ்ணா பாண்டவருக்கு நாடு கேட்கிற எண்ணமில்லை நீ ஒருவன் இருந்து கொண்டுதான் இந்த சூழ்ச்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் ஐந்து வீடு கொடுத்தால் பாண்டவர் வேண்டாம் என்ற சொல்றார்கள் ஐந்து நாடிகள் கிடே என்று இவன் உறுதியா பேசுகிறான் பகவான் ஒரு அருமையான அறிவுரை சொல்றார் துரியோதனா தந்தை காதலூரா தன்மை கண்டி தாய் பயந்த இரு தம்பியற்கேய வாழ்வு அரசும் கொடுத்தவனும் நின் குலத் தருவ நிங்குழா முந்த மாநில மனத்தினும் முந்த மாநில மனத்தினுக்கு உயர் முறைமையால் உரிய அரசருக்கே ஐந்து மாணக நீ கொடாதுயின் என்னதாகும் உனது அரசியல் தனக்கு திருக்கல்யாண வயதிலே தன் தகப்பனார் ஒரு இளம் பெண்ணை விரும்பினார் என்று பரிமளகந்தி அம்மையாரை சந்தன மகாராஜாவை திருக்கல்யாணம் செய்து வைத்த பீட்மாச்சாரி நான் திருக்கல்யாணம் செய்ய மாட்டேன் எனக்கு செல்வம் வேண்டாம் பதவி வேண்டாம் சிங்கோல் வேண்டாம் பெண்களை தவறான எண்ணத்தில் பார்க்க கூட மாட்டேன் என்று சபதம் செய்தவர் பீட்மாச்சாரி அவர் விட்டு கொடுத்த காரணத்தினாலே பரிமளகந்தியா இருக்கிற சிறிய தயார் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்தது அதுல வந்தவண்டானி துரியோதனா அந்த பரம்பரையில் வந்துட்டு சொத்துக்கு சொந்தக்காரன் பக்கத்தில் பீட்மா சாரி உட்காரிட்டு தாய பாகமாயிருக்கிற பங்காளி பாகமாயிருக்கிற பாதி ராஜ்யத்தை பாண்டவருக்கு தர மறுப்பது எந்த விதத்துல நியாயம் என்னடா அரசியல் பண்ற என்ன அரசியல் இது என்னதாக உனது அரசியல் இது ரெண்டு பொருள் என்ன ஆகிந்தெரியுமான ஒரு அர்த்தம் அரசியல் இப்படியே போனா என்ன ஆகிந்தெரிய ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்னதாக பாண்டவர் உன்னை அடித்து வெற்றி பெறுவார்கள் பாண்டவருடைய இந்த செல்வம் என்னுடையது என்ற பொருளிலேயும் இறைவன் சொன்னாராம் ஒரு குடும்பத்திலே இரண்டு பிள்ளைகள் பிறந்தா இரண்டாக அந்த செல்வத்தை பங்கிடுவது உலக இயல்புதான் ஏ ஏன் இப்படி மறுக்கிறாய் உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லையா என்று பல அறிவுரை சொன்னார் கிருஷ்ணா நாடு என்பது வீரர்களுக்குரியது பாண்டவர் மனைவி பாஞ்சாலி நான் அவமானப்படுத்துகிற காலத்தில் வேடிக்கை பார்த்தவர்கள் பாண்டவர்கள் சூதாட்டம் ஆடப்போகிறேன் வாருங்கள் என்றேன் வந்தார்கள் சூதாட்ட ஆடுங்கள் என்றேன் ஆடினார்கள் ராஜ்யத்தை பிடுங்கிக் கொண்டு கட்டின ஆடையோடு காடு போங்க போயிட்டாங்க பாண்டவர்களுக்கு வீரம் இருப்பது உண்மையானால் பாண்டவர்களுக்கு ஆண்மை இருப்பது உண்மையானால் பாண்டவர்களுக்கு பலம் இருப்பது உண்மையானால் போரிலே சந்திக்கட்டும் கிருஷ்ணா என்னை போரிலே வந்தவர்கள் வெல்லட்டும் போரிலே என்னை கொல்லட்டும் அதன்பிற இந்த உலகத்தை எடுத்துக் கொல்லட்டும் அத்தனையும் பேசினான் தே தலைக்கு மேல தர்ம தேவதே போய்கிட்டே இருக்குமா சதாஸ்து சதாஸ்து சதாஸ்து சொல்லிக்கிட்டே இருக்குமா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் அதனாலதான் நம்ம அடிக்கடி வீட்டிலேயே கூட பயன்படுத்துகிற வார்த்தைகள் அபாயமான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் தலைக்கு மேல இந்த தர்ம தேவத செல்லுமானா சனினேன்னு நான் சில பேர் சம்சாரத்தை தர்ம தேவதை போனா என்ன அப்படியே ஆகட்டும் அப்புறம் சனின் தான் ால எந்தும்ல்ல வார்த்த பேசி பழக வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மகாபாரத நமக்கு நினைவுபடுத்துகிறது நடந்தது பாண்டவர்கள் வந்தார்கள் வென்றார்கள் கொன்றார்கள் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டார்கள் உறுதியான முடிவா சண்டைக்கு தயார்னா ஏற்கனவே பதிமூன்று ஆண்டு காலம் கழித்து வந்தா நாடு தர்றதா சிதிப்பன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை கிடையாது நாளை இப்பாண்டவர் படைகளை திரட்டிக்கொண்டு குருட்சேத்திர பூமி வந்த பிறகு சண்டைக்கு வரமறுப்பாயானால் யார் அவமானப்படுறது சண்டைக்கு வருவது உண்மையானால் என் கை மேலே உன் கையை வைத்து சத்தியஞ்சை துரியோதனா என்று துரியோதனை வாழ்வதற்கு துரியோதனை சமாதானம் அடைவதற்கு ஆண்டவன் தந்த கடைசி சந்தர்ப்பம் கை சத்தியம் காட்டான் யாரை விட்டுது கோபம் அதிகமாகறதே கிருஷ்ணா யாரை பார்த்து கைசத்து எங்களுக்கு அரசர்கள் பெருமை தெரியாதவனே காட்டிலே ஆடு மாடுகளை தேசத்து ராஜாக்கள் அமர்ந்திருக்கிற ராஜசபையிலே ராஜா ராஜமார்த்தாண்ட கோலாகல கம்பீரனாய் இருக்கிறவர் சக்கரவர்த்தி மாமன்னன் பேரரசன் என்னை பார்த்து கைச்சத்து எங்கெழுக்கிறாய் நானா உங்க மேல் என் கையை நாடி போடி இந்த நானிலத்தி மன்னர்களின் சீல மரியா மடையா மான அபிமானம் இல்லாமல் மத்தால் அடிப்பட்டவானே மாமியை தொட்டாவானே நானா உன்கை மேல் என்கையை நாடி போடிவதா இந்த நானிலத்தி மன்னர்களின் சீல மரியா மடையா என்ன வாசகம் பேசுகிறாய் கிருஷ்ணா கண்டிப்பாக சண்டைக்கு வருகிறேன் ஆனால் உன் தரிதிரம் பிடித்த கரம் மேலே அதிர்ஷ்டமுடைய என் கரத்தை வைக்க மாட்டேன் இந்த தூணை அறைகிறேன் வருகிறேன் போ போகவான் சிரித்து சொன்னார் துரியோதனா ஏற்கனவே இப்படிதாண்டா ஒருவன் தூணை அறைந்தான் இரஞ்ச அவனை இரண்டு பிள்ளவா கிழித்து போட்டு வந்தேன் அவன் வரலாறு உன்னை தெரியாத போல என்னிடத்திலே தூணை அரைந்தி பேசுகிறாய் சரி சரி வருகிறேன்னு பகவானை நூத்தி எட்டேகால ஆண்டுகள் மனித வடிவத்தை அடைந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு பிள்ளையார் சுழி போட்டாச்சு பகவானை திருத்தின் வருகிறேன்னு பொருட்டாரி உணவருந்தி போகலாமே நான் யாராலும் உணவு போட்டு அனுப்பணும் உணவரந்தி போகலாமே இந்த சந்தர்ப்பத்தை பகவான் பயன்படுத்திக்கிட்டு அப்பா நீ உணவுன்னு சொன்ன பிறகுதான் எனக்கு நினைவு வருகிறது உங்க சித்தப்பா விதிராழ்வார் இருக்கிற சுவை அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறதே அடேங்கப்பா அடேங்கப்பா அவர் எவ்வளவு உயர்வா என்னை கவனித்தார் தெரியுமா எதிராழ்வார் துரியோதனா உன் சித்தப்பா எதிராழ்வார் இருக்கிறாரே கருணையே வடிவான் அவர் துரியோதனா உன் சித்தப்பா விதிரா கிருஷ்ணா போது நிறுத்தி என் சித்தப்பனை பற்றி இனிமேல் ஒரு வார்த்தையும் பேசாது போலே பத்த வச்சுட்டும் எப்படி நெருப்பு வந்துட்டார் துரியோதன உடம்புல கழுத்தில் இருக்கிற மாலை கருத்துட்டு தான் தீஞ்சிட்டு தான் உடம்பு அவ்வளவுதான் நெருப்பு எல்லாம் ராஜாக்களை இந்த விதுரணையின் சித்தப்பன் என்று சொல்வதற்கே என் என்னை பார்க்க வந்த இந்த கிருஷ்ணனை இடையில் வழிமறித்து உணவு போட்டு விருந்தளித்து சிறப்பு செய்து தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்தான் அவன் மேல் குற்றம் இல்லை என் தகப்பனைப் போலே நல்ல பிறப்பு பிறந்திருந்தால் நல்ல புத்தி இருக்கும் வேசிக்கும் பிறந்து இவன் ஏய் நாய் மகனே துரியோதனா என்ன பேச்சு பேசுகிறாய் சொல் இரண்டி புகழே நிரி சமரில் நின்றி வெங்கனை தொடினவே மல்லிரண்டனையும் இருவராகியும் மறந்த கால முகில் வந்து இல்லிரண்டு தின வைவதற்கு உலகில் எஞ்நில தவம் எழுதின அடே துரியோதனாயன் தாயையா பழித்து பேசுகிறாய் கொடியவரிய உன்னை ஒரே விட்டாக வெட்டி வீழ்த்துகிறேன் என்று இடுப்பலைகிற உடைவாளையை உருவிட்டார் தாயை பழித்தா யாருக்குதான் கோபம் வராது பேசி மகன் நேனைட்டான் தாசின்னா வேற பொருள் வேசின்னா வேற பொருள் தாசி என்ற தமிழ் சொல்லுக்கு வேலைக்காரி என்பது பொருள் வேசு என்றால் தப்பானவர்கள் விதிராழ்வாருடைய தாய் வேலைக்கார பெண்ணே தவிர வேசி அல்ல வேலைக்கார பெண்கள் அத்தனை பேரையும் நம்ம தவறா சொல்ல முடியாது ஆகையினாலே இவர் அந்த வேலைக்காரிக்கு பிறந்தவர் என்பதனாலே இவன் இழுத்தி பழித்தி பேசினான் கோபித்தவனை வெட்டவன் துணிந்த எதிராழ்வார் பிறகு யோசித்தாராம் பிள்ளைதான் தவறு செய்தாலும் ஒரு தகப்பன் மகனை எட்டுவதா சந்திர வம்சத்திலே இப்படி ஒரு அபச்சாரம் நடந்ததே என்று பின்னால் காலத்திலே பேசுவார்களே கோபத்தை அடைக்கிக் கொண்டு உடைவாளை இடுப்பில போட்டார் அடே துரியோதனா இந்த வில் என் கையிலே இருந்தால் நான் பாண்டர் பக்கம் போறதா உன்பக்கம் போறதா எனக்கு பிரச்சனை எங்கே பாண்டர் பக்கம் செல்வேனோ என்றுதான் உனக்கு பயம் இருக்கிறது மனசுல பிரச்சனையா இருக்கிற வில்லையே வெட்டி வீழ்த்துகிறேன் என்று உன்னுடைய கொடியிலே உடைய பாம்பை நாக்கி உனக்கு ரெண்டு நாக்குடா எனக்கு ஒரே நாக்கு சொல் இரண்டு புகழே ரெண்டு பேச்சு பேசுகிறவர்களை பெரியோர்கள் விரும்ப மாட்டார்கள் கோடானு கோடு கொடுத்தாலும் தன்னா கோடாமை கோடு உரும் என்பார் அவை மூதாட்டி அதனால் இந்த வில்லை வெட்டி வீழ்த்துகிறேன் என்று ார் தமால் என்று ஓசை கேட்டது எல்லாரும் நடுங்கினார்கள் எப்பேற்பட்ட வில்லாது ஒரு காலத்தில் நாராயணர்கள் சுபெருமானிக்குமே போர் வந்து சிவாசிரமும் விஷ்ணு மோதினது அந்த இரண்டு வில்லு உலகத்திலே சிறந்த வில்லு அந்த இரண்டு வில்லை விட இது சிறந்த வில்லுன்னார் வில்லிரண்டினும் உயர்ந்தவில் அதனை வேறு இரண்டு பட வெட்டினான் என்னங்க இது கேட்கிறதுக்கு சரியா படுறதா நாராயணகையில் சிபெருமன் கையில் இருக்கிற வில்ல விட விதிராவிழார் இருந்த வில் எப்படி சிறப்புடையா உயர்த்தி பேசுதல் பார்க்கவே முடியாது இடது தோல் எந்த வில் மாட்டியிருப்பார் அந்த ஓசை கேட்டுடனே உலகமே நடுங்குகிறது அருதரில் நடுங்கனாரில் பார்த்தார் என்ன காரியம் பண்ணினேன் பாண்ட நாடு கேட்டார்கள் கொடுக்க மறுத்து யுத்தத்தை வைத்து விட்டாய் பக்கபலமாயிருந்த விதிராழ்வார் கோபித்து வில்லை வெட்டும்படியா செய்துட்டு சண்டையிலே இப்பொழுது பாண்டவரை எப்படி வெற்றி பெற போகிறாய் நீ நாசமாக பீஷ்மருக்கு மனசுல பட்டிட்ட சபிப்பது போலே பேசினார் பீஷ்மாச்சாரி தாத்தா இந்த விதிராழ்வான் வில்லை வெற்றி போனால் என்னால் வெற்றி பெற முடியாதா நீ இருக்க நடுவிற்கை ஆசிரியன் அவன் இருக்க நிகரற்றவன் சே இருக்கவன் மன்னறிப்படை திரண்டிருக்க சென்று நீ வே இருக்கும் எனக்கு நல் விருந்து செய்தவன் வெறுக்கிழன் போ இருக்கிலன் முறுக்கிளன் சிலை மலர்ந்து நம்மோடு அவர் போ நானா என்ன தாத்தா பேசுகிறீர்கள் கர்ணன் மாவீரன் ஒருவனே போதுமே எனக்கு எட்நூத்தி அறுபத்தி நான்கு ஆண்டு காலமாக நான்கு தலைமுறைய வாழ்கிற குருநாதர் பரசுராமரேட விரட்டி அடித்த மாவீரர் தாங்கள் என் பக்கம் இருக்கிறீர்கள் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தன்னுர் கல்வி கரைகண்ட நிபுணர் துருணாச்சாரியார் எங்கள் என் பக்கத்திலே இருக்கிறார் அவருடைய பிள்ளை சிரஞ்சீவி அஸ்வத்தாமா என் பக்கத்திலே இருக்கிறார் மாஸ்டர் பிளான் செல்வதற்கு எங்கள் தாய் மாமன் ஜெகுனி இருக்கிறார் ராஜாக்களும் நான் கையசைத்த பக்கத்திலே வந்து உதவி செய்வதற்கு காத்து கிடக்கிற பொழுது இந்த இடையனுக்கு பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு விருந்து செய்த விதம் இருந்தால் என்னவில்லை உடித்தால் என்ன போனால் என்ன நம்மோடு எவர் மலைந்து போர் செய்வார் எனக்கே வெற்றி என்ன என்ன இருந்தாலும் துரியோதனா நீ அவசரப்பட்டு தோன்றுகிறது இல்லை தாத்தா இல்லை விடுங்கள் என்று சொல்லி அந்த சபை அந்த அளவிலே களைகிறது முதல்ல போன பகவான் விதிராழ்வார் வீட்டிலே இரண்டா நாளா இரண்டாவது போன விதிராழ்வார் முகம் பாடி வில்லில்லாம வெறுவனே போனார் வில் ஒடித்த சத்தை கேட்டு மனம் மகிழ்ந்துட்டாரான் சுவாமி சும்மா அப்படி பேசுறார் என்னமாமா என்ன ஆயிட்டது ஒரு மாதிரியா வர்றீங்க சுவாமி நீங்கள் சபையிலே இருந்து வந்த பிறகு என்னென்னமோ நடந்துட்டது என்ன நடந்தது என்னை தாசி மகனே வேசி மகனே என்று என் தாயை பழித்து பேசினான் துரியோதன கோபத்திலே வில்லை வெட்டி போட்டு வந்தேன் அவன் யார் உங்கள் பிள்ளை அல்லவா அதற்கா இப்படி கோபப்படுவது காலங்காலம் வைத்திருந்த வில்லை வெட்டுவதா என்ன காரியம் செய்தீர்கள் இல்லை கிருஷ்ணா இல்லை aavathu karudanaayil amajjar sul kalaanayil vevadhu kuriyaanayil velavadhu unaranaayil naavathu gaavaanayil avanikkaaga nadandha poril saavathu paludendrendro sagathunaa saathriindraaga பின்னால் என்ன நடைபெறப் போகிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறானே கிருஷ்ண ஒரு அரசன் என்றால் அமைச்சன் பேச்சை கேட்க வேண்டும் என் பேச்சை கேட்க மறுக்கிறானே பகவானே வேதங்களும் வேதநாதங்களும் நாதகீதங்களும் தேடி காண முடியாத திருவடி உடைய பெருமானி உங்களை அவன் அவமதிக்கிறானே உங்களுக்கு தகுந்த மரியாதை செய்ய தெரிகிறதா அவனை அப்பேற்பட்டவன் பக்கத்திலே இருந்தி நான் சண்டை செய்வதா பாண்டர் பக்கம் போனாலும் இந்த உலகம் வாழும் காலமெல்லாம் துரியன் பக்கம் வாழ்ந்தான் சண்டன் வந்தபொழுது பாண்டர் பக்கம் போனான் என்று உலகம் பழிக்கும் அதனாலே அந்த வில்லை வெட்டி போட்டு வந்தேன் நெருப்பு மேல கட்டை வைத்தா தானா எரியாது இடையிலே காற்று என்று ஒன்று வேண்டும் ஊதினாதான் கட்டை தீப்பிடித்து எரியும் துரியோதன நெருப்பு அரசர்கள் கட்டைகள் நீங்க தான் காற்றா இருந்தீங்க கூட்டணியில இருந்து காற்றே இப்பொழுது வாபஸ் வாங்கிட்டது அதனாலே துரியோதனன் கண்டிப்பாக தோல்வியை தழுவான் உங்க பிள்ளைகளுக்கு பாண்டவருக்கு வெற்றி நிச்சயம் போய் ஓய்வடுங்கள் என்றார் பகவானும் ஓய்வெடுக்கிறார் எல்லாரும் உறங்குகிறார்கள் பகவானை பாண்டவர் வெற்றியை தொடர்ந்து என்னென்ன வழிகள் என்று சிந்திக்கிறார் அத்தனை பேரம் உறங்கின பிறகு ஆண்டவன் விதிராழ்வாறு மாளிகையில இருந்து யாருக்குமே தெரியாம நள்ளிரவு நேரத்திலே குந்தி தேவி தங்கியிருக்கிற காந்தாரி அரண்மனை வந்து கதவி தற்றார் அத்தை அத்தை நல்ல உறக்கம் காந்தாரி குந்தி நல்ல உறக்கம் உறங்கி பதிமூன்று ஆண்டுகள் ஆயிட்டதான் பிள்ளைங்க எப்ப காடு போனாங்கன்னு கேள்விப்பட்டாங்களோ அப்பாவே தூக்கம் போச்சு குந்தி தேவி வந்தி கதவை திறந்தார்கள் பகவானை பார்க்கிறார்கள் உள்ளத்துல ஒரே மகிழ்ச்சி அந்த நள்ளிரவு நேரத்தில் குந்தி தேவியினுடைய முகம் பௌர்ணமி நிலா போலே பிரகாசிக்கிறதா அவங்க விதவையா இருக்கிறாங்க வயசாயிட்டது ஆனால் பிரகாசிக்கிறது முகம் என்கிறார் நூலாசிரியர் இதை பார்க்கிறார் பகவான் அத்தை இன்னும் இளமையான வயதிலே எவ்வளவு அழகார்ந்திருப்பாங்க வா கிருஷ்ணா ப்பொழுது வந்தாய் அத்தை நான் வந்து இரண்டு தினங்கள் ஆகிறது இரண்டு தினங்கள் அத்தினாபுரியிலே தங்கியிருக்கிறவன் என்னை பார்ப்பதற்கு இப்பொழுது உனக்கு ஆலோசனை வந்ததா அத்தை உங்களை பார்க்க வந்தாதான நான் நேரா வர்றதுகே உங்க பிள்ளைங்க ஒரு வேலை சொன்னாங்க துரியோதன்கிட்ட நாட்டை கட்டு வாங்கி வாழ் அதுக்காக வந்தேன் என் குழந்தைங்களாம் சௌக்கியமா இருக்கிறாங்களா கிருஷ்ணா நல்ல சௌக்கியம் இனிமேல் தான் கொஞ்சம் அசோக்கிண்டார் இறைவனை பார்த்துடனே மேகங்களைக் கொண்ட மயில்களை போலே குந்தி தேவி அதிகம் மகிழ்ந்தார்கள் பகவான் சொன்ன செய்தி அதிர்ச்சி ஆனார்கள் என்ன கிருஷ்ணா என்ன சொல்லுகிறாய் நாடிகள் வந்தாயா ஆமத்தை சந்தித்தாயா துரியோதனனை கேட்டாயா நாடி கேட்டேன் என்ன சொன்னான் அவன் நாடு கொடுக்க மறுத்து விட்டானத்தை அப்படியானால் அப்படியானால் என்ன சண்டைதான் சண்டைக்கு நாள் வைத்து விட்டான் கிருஷ்ணா என் பிள்ளைகளுக்கு பட்ட காலிலே படும் கட்டக்கூடிய கெடும் என்பார்களே கிருஷ்ணா என்றாலும் குந்தீசாலே இறங்கி நள் எதிர்ந்த போரில் வென்றிடுவார் தயரோ விதியினாலமரி களத்திலல் பொன்றிடுவார் தயரோ வெண்டுளம் புலந்த நந்தாய் அன்றவல் தம்மை தேற்றே உரைக்கல் உற்ற ஆ கிருஷ்ணா காட்டிலே பிறந்த என் மக்கள் காட்டிலே பதினைந்தாண்டிகள் வாழ்ந்தார்களே கோபாலா நாடு வந்தவுடனே என் மக்களை பார்த்து பொறாமையடைந்து பல துன்பங்களை எல்லாம் செய்தானே துரியோதனன் எத்தனை எத்தனை துன்பங்களை தாங்கினார்கள் வாழ்நாளெல்லாம் இந்த பாவி வயிற்றில் பிறந்த பாண்டவருக்கு துன்பந்தானா கிருஷ்ணா அறக்கை மாளிகை கட்டி அங்கே அழிக்க திரும்பி திரும்பி எத்தனை துன்பங்களை செய்து கொண்டிருக்கிறானே பதிமூன்று ஆண்டிகால துன்பத்திலே இருந்து விடுபட்டு வந்த என் மக்கள் மீண்டும் நாடி கேட்கிற பொழுது கொடுக்க மறுக்கிறானே சண்டை என்று சொல்லுகிறாயே கோபாலா சண்டை என்றால் ஒருவருக்கல்லவா வெற்றி வரும் அந்த வெற்றி என் மக்களுக்கு வருமா கிருஷ்ணா என்று குந்தி தேவி வேதனையோடு அழுகிறார்கள் அத்தை உங்களுக்கு இருந்தாலும் ஆசை அதிகம்தான் சண்டையே தொடங்கலை அதுக்குள்ள வெற்றி ஆறு எப்படி சொல்றது நூறு பேர் கௌரவர்கள் 100 நாட்டிலே பெண்ணு கட்டிருக்கிறான் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாமனார் ஒரு ஒரு மைத்தன அவன் இருநூறு முன்னூறு ஆட்சி நீ பெற்று வச்சிருக்கிற பிள்ளைங்க அஞ்சு பேர் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான் ஒரு மாமனார் ஒரு மைத்தன அவன் ரெண்டு இவன் அஞ்சு ஏழு பேர் அங்கே முன்னூறு இங்க ஏழு வெற்றி எங்க வரும் நீ சொல்லு அத்தன்னார் என்ன கிருஷ்ணா என்னை குழப்புகிறாய் எல்லாம் தெரிந்தவராயிற்று பேசு கிருஷ்ணா என் மக்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிருஷ்ணா வெற்றி தோல்வியை பிறகு சிந்திக்கலாம் ஒரு குழந்தை பற்றிய தகவல் கேட்பதற்காக நான் வந்தேன் என்ன குழந்தை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பேழையிலே ஒரு குழந்தை தங்க பேழையிலே கிடைத்தான் ஆற்றிலே தக தகனி பிரகாசமான குழந்தை அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் பெரிய ஆளா இருக்கிறான் அரசனா இருக்கிறான் பெரிய வள்ளலா இருக்கிறான் அவன் விலாசம் எனக்கு தெரியும் அவன் என்ன உங்க பிள்ளையா இருப்பானான்னு எனக்கு சந்தேகம் தெளிவுபடுத்தி செல்லவே வந்தேன் இங்கே இருக்கிறான் கிருஷ்ணா அந்த பிள்ளை எந்த பிள்ளை உங்களுதான் அஞ்சு பிள்ளையாயிட்டே இப்ப எந்த பிள்ளையை பற்றி கேட்கிறீர்கள் யாருக்குமே தெரியாத ரகசியம் என்று எண்ணினேன் கோபாலா உனக்கு தெரியாத ரகசியம் உலகத்தில் உண்டா நான் குழந்தை பிராயத்திலே தூருவாசர்கள் பணிவிடை செய்த பொழுது அவர் சொன்ன மந்திர சக்தியினாலே ஆயிரம் கரங்களை உடைய பகவான் அம்சமா குழந்தை வளர்க்கிற வயதி இல்லை தகப்பனாருக்கு பழிச்சொல் பூரமா நதியில விட்டேன் அத்தை அதுவரையும் தான் உங்களுக்கு தெரியும் அதன் என்ன ஆனது தெரியுமா நான் சொல்லுமா திருதராற்ற மகாராஜா தேர்ச்சாரதி சூதன் அந்த குழந்தையை ஆற்றிலே கண்டெடுத்து கொண்டு வந்து மனைவி ராதிகிட்ட கொடுத்தான் கர்ணன் என்று பெயர் சூட்டி வளர்த்தானத்தை அந்த குழந்தையினுடைய அறிவாற்றல் கல்வியாற்றல் பலம் அழகு அனைத்தையும் பார்த்த துரியோதனன் இவன் நமக்கு பக்க பலமாக இருப்பான் என்று நண்பனாக்கிக் கொண்டான் உரிய சந்தர்ப்பத்தில் அரச பதவியை தந்தான் அங்க நாட்டுக்கு அதிபதியாக கொடை வள்ளலாக தான கர்ணன் என்று உலகம் புகழ்கிறதே அவன் உங்கள் மூத்த பிள்ளை சண்டை இப்பொழுது வேறு யாருக்கும் இல்லையத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயே சண்டை நான் யாரை காப்பாற்றவா கர்ணனை காப்பாற்றவா பாண்டவரை காப்பாற்றவா ஆறு பேரையும் காப்பாற்றேன் கிருஷ்ணா அது எப்படி அத்தை அவன் விரோதியிடத்திலே வளர்கிறான் விரோதி என்று தெரியாமல் சேர்ந்து விட்டான் நான் போய் அவனை அழைத்து வந்து விடுகிறேன் கிருஷ்ணா அத்தை இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது நீங்கள் போய் அழைத்தவுடனே கிடிகிடி என்று பின்னாடி ஓடி வருவதற்கு அவன் குழந்தை இல்லை பெரியவனாகி திருமணமாகி நான்கு பிள்ளைகளுக்கு அவன் தகப்பன் அழைத்து வந்துவிட்டால் அத்தை பிள்ளைகள் ஆரி பேரும் ஒன்று சேர்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி ஒருவேளை வர மறுப்பானானால் இரண்டு வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன வரம் கிருஷ்ணா அர்ஜுனனை அழிப்பதற்காக அஸ்வசேனன் என்ற ஒரு ராஜ வளர்க்கிறான் அந்த பாம்பு ஒரு கணைக்கு மேல் மரிகனை விட வேண்டாம் கர்ணா என்று ஒரு வரம் வாங்கிக் கொள்ளுங்கள் அத்தை இன்னொரு வரம் கிருஷ்ணா இன்னொரு வரம் மற்ற நான்கு பேரு கர்ணனுக்கு பகையில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தான் பகை உண்டு தருமனை வீமனை நகுலனை சகாதேவனை அழிக்க மாட்டேன் என்று ஒரு வரம் வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு வரம் வாங்குவதால் கர்ணன் ஏதாவது ஆபத்தாகுமா கோபாலா ஆபத்து ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அத்தை கான்பட்ட கனலிர்பாயும் கடுங்கனை விளக்கினே நேர் வான்பட்ட புறவித்தேரோன் மகன் படுமகவான் மைந்தன் தான் பட்டு மடியும் சென்றே I am the one who lives <laughs> in my life, I am the one who lives in my life, I am the one who lives in my life. பாம்புகணை ஒரு கணைக்கு மேல் மரிகனை விடாதே கர்ணா என்று நான் வரம் பெறுவே நானால் கர்ணனுக்கு ஆபத்து ஆகிமே வரம் பெறாமல் மறிப்பே நானால் அர்ஜுனனுக்கு ஆபத்தாகுமே எப்படி பார்த்தாலும் நஷ்டம் எனக்கல்லவா வருகிறது கிருஷ்ணா என்று வாயு குளறி அழறி குந்தி தேவி வேதனையோடு அழுகிற பொழுது பகவான் பார்த்தார் அத்தை நான் என்ன செய்யற்றும் திருக்கல்யாணத்துக்கு முன்னேமே குழந்தை பெற்றா இப்படி எல்லாம் ஆகும் அத்தை உன்னை விட என்னை விட விதி வலியது அது நடைபெறுவது போலே நடைபெறும் அத்தை மனதை தேற்றிக் கொள்ளுங்கள் என்று ஆறுதலும் தேர்தலும் அத்தை குந்தி தேவிக்கு சொல்லி பகவான் அங்கிருந்து புறப்பட்டார் அத்தை உடனே செல்ல வேண்டாம் இரண்டு தினங்கள் கழித்து செல்லுங்கள் என்று பகவான் புறப்பட்டாரான் இறைவன் ஏன் அப்படி சொல்றாருன்னா அதற்குள்ளாக கர்ணன் மனதில் இருக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக இறைவன் சொல்லி மீண்டும் வந்து இதர மாளிகையிலே தங்கினார்